நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் ஏழு 2020 இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகளின் காலநிலை உச்சி மாநாடு நடைபெறவுள்ள நாடு பிரிட்டன் இரண்டு அறுபத்தி அமேசான் பிம்பேர் விருதுகள் நடைபெற்ற மாநிலம் அஸ்ஸாம் மூன்று எழுவத்தி தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் சௌரவ் கோஷன் என்பவர் ஆவார் இனி கேள்விகள் ஒன்று பிரிட்டன் நாணயத்தின் பெயர் எது இரண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி இரண்டாயிரத்தி இருபதில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு ஆறு கோடி ரூபாய் ரொக்க பரிசை அறிவித்துள்ள இந்திய மாநிலம் எது மூன்று தர குறியீட்டு நிறுவனமான மோடிஸ் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்